வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள்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 கியூபாவின் பதினெட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராதா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வாசிம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு தங்கம் தென்னரசு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு ரஃபேல் நடால் ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு வில்லியம் ஹார்வி ஆங்கில மருத்துவர் ஆயிரத்தி